ஒரு முறை சொ நரகமும் பெருமைக்காரர்களும் இருக்கின்றனர் நரகன் கூறியது என்னிடம் மனிதர்களில் பலவினர்களும் அவர்களில் ஏழைகளும் உள்ளனர் என்று சொர்க்கம் கூறியது அப்போது அல்லாஹ் சொர்க்கமாகிய நீ எனது அருக்குடையாகும் நான் நாடியவருக்கு உன் மூலம் அருள் புரிவேன் நரகமாகியாகும் நான் நாடியவரை உன் மூலம் வேதனை செய்வேன் உங்கள் இருவரையும் நிரப்பது என் என்று அவ்விரண்டுக்கும் இடையே தீர்ப்பு கூறினான் என நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு நான்கு